அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக விறகு கொண்டு நான் கட்டளை பின்பு தொடுகைக்காக வாங்க கூற கட்டளை இட்டு ஒருவரை மக்களுக்கு இமாமத் செய்யவும் சொல்லிவிட்டு தொடுகைக்கு வராத ஆண்கரிடம் நான் சென்று அவர்களை அவர்களின் வீட்டோடு எரித்துவிட விரும்புகிறேன் என்று நபி சொல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு நான்கு நான்கு முஸ்லிம் ஆறு ஐந்து ஒன்று